ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஜானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராதங்கிற தலைப்பிலே ஸ்ராத்திலே நாம் சொல்லக்கூடியதான ஒவ்வொரு மந்திரங்களுடைய அர்த்தங்களையும் விரிவாக பார்த்துன்னு வரும் அதிலே பித்திருக்களி ஆவாகனம் பண்ணுறபொழுது நாம் சொல்லக்கூடியதான மந்திரத்தை பார்த்தோம் ஆயாத்த பிதர சோம்யா கம்பீரேஹி அப்படின்னு சொல்லக்கூடியதான மந்திரத்தினுடைய அர்த்தத்தை பார்த்தோம் அதில் சோம்யா பிதரஹா அப்படின்னு சொல்லியிருக்க அந்த மந்திரம் சோமியா பிதரஹான்னா நம் ஏழு தலைமுறையில் உள்ள பித்திருக்களுக்கு சோம்யாகு பேர் அப்படின்னு பிரம்மபுராணம் நமக்கு காண்பிக்கிறது இந்த விஷயமாக சொல்லிட்டு வர்ற பொழுது பவிஷ்யோத்தர புராணமும் பிரம்மபுராணமுமாக நமக்கு ஒரு சம்பவத்தை காட்டுறது இந்த விஷயமாக அப்படி ஸ்ராத்தினுடைய பெருமைகளை சொல்லிட்டு வர்ற பொழுது மகர்ஷிகள்லாம் கேட்குறா இந்த லோக்கத்தில் இருக்கிற வரையிலும் அவரவர்கள் புண்ணிய பாபங்களை பண்ணுறா சிறு வயசில் தாயார் தகப்பனார் சொல்கிறபடி கேட்டுன்னு பண்ணுறா சரியோ தப்பான்னு இவர்களுக்கு தெரியாது யுவாவாக வந்த பிறகு அவர்களுக்கு கல்யாணம் ஆகிறது அப்போது காரியங்கள் பண்ணுறா வயசானப்புறம் சில காரியங்கள் பண்ணுறான் இதில் அவரவர்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ நல்லதோ கெட்டதோ எவ்வளவோ செய்கிறான் புண்ணிய பாபம் புண்ணிய கர்மாக்கள் செய்கிறதுனாலே சுகமும் பாபகர்மாக்கள் செய்கிறதுனால பாபமும் நரகமும் வருது அப்படின்னு நம்முடைய வேதமும் சொல்கிறது சாஸ்திரங்களும் சொல்கிறது மகரிஷிகளான நீங்களும் நிறையா சொல்கிறேன் அப்படின்னு ரிஷிகள்லாம் கேட்டுட்டு என்ன கேட்குறா இப்போது ஒருத்தன் நிறையா புண்ணிய கர்மாக்கள் பண்ணியிருக்கான் பாப கர்மாக்களும் நிறையா பண்ணியிருக்கான் எந்த எந்த பலனையும் எப்போ எப்போ எப்படி எப்படி அனுபவிப்பான் அப்படின்னு கேட்குறான் ரொம்ப முக்கியமான கேள்வி இது புண்ணியங்கள் நிறையா பண்ணியிருக்கான் அதனால் சுகத்தை அனுபவிக்க போகிறான் பாபங்கள் நிறையா பண்ணியிருக்கான் அதனால் நரக்கத்தை அனுபவிக்கப் போகிறான் துக்கத்தை அனுபவிக்கப் போகிறான் நரக்கத்தில் இதில் எந்த எந்த எப்படி எப்படி அவனுக்கு பலனை கொடுக்கறது எதை முதல்ல அனுபவிப்பான் அப்படின்னு கேட்டுட்டு உதாகரணத்துக்கு ஒரு புருஷனையே காண்பிக்கிறார் மகரிஷிகள் அதாவது அஜீகர்த்தர்ன்னு ஒரு மகரிஷி சுனசேபரங்கிற அப்படின்னு ஒரு பையன் அவனுடைய தகப்பனார் அஜிகர்த்தர்னு பேர் அவர் ஒரு பிராமண வம்சத்தில் பிறந்தார் வேதாத்தியனம் பண்ணினார் நல்ல குலம் நல்ல சந்ததி நல்ல தலைமுறையில் வந்தவர் அவருக்கு மூன்று பிள்ளைகள் சுனோல் ஆங்கோலன் சுனஷேபன் சுனஃப் புச்சன்னு மூன்று அவருக்கு அதில் நடுவில் உள்ள பிள்ளைக்கு பேர் சுனஷேபன்னு பேர் அவனை ஒரு ராஜாவுக்கு தத்து கொடுத்துட்டார் ராஜாவுக்கு பணத்தை வாங்கிட்டு கொடுத்து அந்த பையன் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு போகிறான் அவருடைய வாழ்க்கையை எடுத்துட்டு மகரிஷிகள் கேட்குறா அவர் நல்ல சத்குலத்தில் பிறந்தவர் வேதாத்தியனம் பண்ணி வேதத்தினுடைய அர்த்தங்களை தெரிஞ்சுட்டார் பணத்துக்கு ஆசைப்பட்டு தன் பிள்ளைய கொடுத்துட்டார் ஒரு ராஜாவுக்கு ஏன்னா குடும்பம் நடத்துறதுக்கு பணம் தேவையாக இருக்குது அதற்காக பணத்தை வாங்கிட்டு கொடுத்துட்டார் அந்த குழந்தை வருத்த பட்டுன்னு போன அது ஒரு பாப்பம் மேலும் எங்கள் யாகங்கள் எது நடந்தாலும் அங்கே போவார்வர் அஜீகிருத்தம் அங்கே போவாரே தவிர அங்கே விவாதம் வந்துடும் கலகம் வந்துவிடும் ஏன்னா இவர் ரொம்ப பரம ஏழவர் ரொம்ப வசதி கிடையாது ரொம்ப சாதாரணமாக இருக்கக்கூடியவர் ஆகையினாலே அங்கே போனால் பாக்கி பேருக்கு அவரை பிடிக்காது ஆகையினாலே அவரை கொஞ்சம் குறைவாக அங்கே பேசுவார் இவர் திரும்பவும் சத்தம் போடுவார் அவள் பிராமணனை அது ஒரு பாபகர்மம் அதை செய்வார் இப்படியெல்லாம் அவருடைய வாழ்க்கையை மகரிஷிகள் காண்பித்து அவருடைய புண்ணிய பாபங்களை ஒரு லிஸ்ட்டு போடுறான் மகரிஷிகள் அவன் நல்ல சத்குலத்தில் பிறந்தவன் வேதாத்தியனம் பண்ணினவன் ஒரு பிராமணன் எப்படி வாழினமோ அப்படி வாழ்ந்தவன் நிறையா முடிஞ்ச வரையிலும் தர்ம காரியங்கள் பண்ணியிருக்கான் இதெல்லாம் அவர் பண்ணின புண்ணியங்கள் பாபங்கள் என்னென்னா நிறைய ஆசைப்படுவர் இது வேணும் அது வேணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு ஆசை எங்கே போனாலும் தூஷிக்கிறது சண்டை வந்துடும் சத்தம் போடுறது இது அதனால் பணம் தேவைங்கிறதுனால எல்லோருக்கும் எல்லாத்தையும் சொல்கிறது பணம் தேவை அப்படின்னா யாருக்கு என்ன சொல்லக்கூடாதோ அதை சொல்கிறது தர்மம் கேட்காமல் சொல்லப்படாதுன்னு சாஸ்திரம் கேட்காமல் நான்கு வஸ்துக்களை கொடுக்கப்படாது அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது முதல்ல வித்திய படிப்பு கேட்காமல் கொடுக்கப்படாது கன்னிக்கா பொண்ணை கேட்காமல் கொடுக்கப்படாது பணம் கேட்காமல் கொடுக்கப்படாது தர்மம் கேட்காமல் சொல்லக்கூடாது இதனாலும் கேட்காமல் கொடுத்தால் வீணாக போயிடும் அதனுடைய மதிப்பு தெரியாமல் போயிடும் குறுக்கு வழியில் செலவழிப்பான் அந்த படிப்பை கேட்காமல் நாம் ஒருவனுக்கு படிப்பு சொல்லிக் கொடுத்தா இந்த படிப்பை வச்சிருந்து அவன் கெட்ட வழியில் போவான் பொண்ணை கேட்காமல் கொடுத்தால் அந்த பொண்ணை கெட்ட வழியில் கொண்டு போவான் கேட்காமல் பணத்தை கொடுத்தால் கெட்ட வழியில் செலவழிப்பான் தர்மம் கேட்காமல் சொன்னால் அதை குறுக்கு வழியில் அந்த தர்மத்தை சொல்லுவான் இவனா முன்ன பின்ன சேர்த்து சொல்கிறது பாப்பகர்மாக்கள்ல அந்த தர்மத்தை பயன்படுத்துவான் கேட்காமல் சொல்லப்படாது இவர் பணம் தேவை குடும்பத்தை நடத்துறதுக்கு அப்படிங்கிறதுனால கேட்காமல் அவன் தர்மம் சொல்லுவார் பண்ணி வைக்கிறது யாகங்கள் பண்ணி வைக்கிறது நீ பண்ணு அப்படின்னு சொல்லி பண்ணி வைக்கிறது அப்படி பணங்காசு வசதி இல்லை அப்படின்னா உடனே கோபம் ரொம்ப ஜாஸ்தியாக வரும் தாரித்யம் இருந்தால் கோபம் வரும் அதனால் இவருக்கு தாயார் தகப்பனார் விஷயத்தில் ரொம்ப கோபம் அவருக்கு ரொம்ப கோபிச்சுப்பார் தாயார் தகப்பனாரே கோபிச்சுப்பார் காலமானவால் கோபிச்சிக்கப்படாதுன்னு சாஸ்திரம் ரொம்ப கோபிச்சுப்பார் சிராதம் பண்ணுற பொழுது கோபம் வந்துடும் அது இயற்கை தானது பித்திருக்கர்மாக்கள் பண்ணுற பொழுது கோபம் வந்துடும் அதுபோல் அவருக்கும் வரும் ரொம்ப கோபிச்சுப்பார் இவைகள்லாம் அவரை பண்ணின பாபகரமாக இப்போது அவர் காலகதியை அடைஞ்சிட்ட எதை எதை எப்படி எப்படி பலனை அனுபவிப்பார் அப்படின்னு கேட்குறா மகரிஷிகள் அதற்கு வியாசாச்சாரியால் பதில் சொல்கிறார் ரொம்ப அழகாக சொல்கிற எந்த எந்த பலனை முதல்ல அனுபவிப்பான் அப்படிங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட்டு போட்டு வியாசாச்சாரியால் அந்த புண்ணியபாபங்களை எந்த வரிசையில் அனுபவிப்பான்னு இந்த பவிஷோத்தர புராணமும் பிரம்மபுராணமும் காட்டுறது இந்த விஷயத்தை மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்